துவைதம் அதாவது மாயின் காரியம் அது அத்வைதம்தான் உண்மையானது அதை விசாரித்ததாக பெற வேண்டியது என்று சொல்வார் ஏகமாம் தேகம் பிராணன் இந்த தேகம் பற்றம் புரிஞ்சது மூன்று ஜாதுக்களாக உண்டானது பிரார்த்தது கட்டுப்பட்டது அது எப்போதுமே ஒரே சீராக இருக்கிறது இல்லை அப்படிப்பட்ட விஸ்வாச விஸ்வாசம் உடையது இந்தியங்கள் கருமத்தின் ஞானேந்திரங்கள் மனது சங்கல் உடையது அகந்தை அய்மானத்தைச் செய்வது ஆதி அஞ்ஞானத்தாலே முதலியவர்களெல்லாம் அஞ்ஞானத்தாலே ஆக்கிய உபாதி கூட்டம் உபாதிகள் இது ஒரு கூட்டம் ஏதுவில் அகண்ட போத இன்பமாம் தன்னான்மாவே ஏது இல்லை ஏது இல்லைன்னா காரணம் இல்லைன்னு அர்த்தம் காரணம் என்ன அனாதி இப்போ அனாதியான ஆத்மா ஆத்மா அனாதி இது வாசனாதியும் கூட ஏதுகள் அகண்ட போதை இன்பமாம் அநாதியாரிக்கின்ற அகண்டமாயும் போதை இன்பமாயும் அதாவது சச்சி சித்து ஆனந்தமாயும் உள்ள தன்னான்மாவை அது யாரான்மா நம்முடைய உண்மை சொல்வோம் அதுதான் அது எப்படி அறியணும் ஓதிய சொல்ல மகாகாசம் போல் ஒன்று என உணர வேண்டும் அந்த அதிர்ஷ்டான சைதன்யம் கூடசன் கூடசனும் பிரம்மமும் ஆகாயம் போல் எப்போது உள்ளது தான் பேர் அதனால ஆகாயத்தை திருஷ்டாந்த வைத்து கொண்டு பார்க்கணும் இப்படி நம்ம உண்மை சொல்லுவோம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க அதை அறியாத காரணத்தினால பல்வேறு விதமான மாயினுடைய அம்சங்களாகிய பேதபுத்தியை கொண்டு விவகாரம் செய்கிறோம் ஆகவே இந்த உபாதி கூட்டங்கள் எல்லாம் தள்ளத்தக்க கொள்ளத்தக்கது உபாதியற்ற அகிஷ்டானம் செய்தால் கொள்ளத்தக்கது அதனால் அனாதியாயிருக்கின்ற அகண்டபோதை இன்பமாவும் தன் ஆன்மாவை போதிய மகாகாசம் போல் ஒன்றினம் உணர வேண்டும் பெரிய ஆகாசம் அதுபோல அது ஆகாசத்துக்கும் ஆகாசமாக அதிர்ஷ்டான சேதமாக இருக்கிறது என்று பாவனை செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு பாவனை செஞ்சு செஞ்சால் வரணும் அது இருந்தாலும் முறைதான் செய்யத்தான் வேணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு என்பது கருத்து போதிய கடங்கு ஊசியே முதலாய் வந்த பேதமா உபாதி போனால் பெரியவா காசம் ஒன்றே இதுபோல அகங்காராதி ஈனமா உபாதி போனால் போதவான் அந்த சுத்த பூரணாவான்மா ஒன்றே அடுத்து உப்பத்தை வாய்ப்பாட்டில் அகண்டபாவணி ஓதிய சொல்ல கடங்கு கடங்கள் எல்லா முட்டி சாளு இதெல்லாம் வச்சுக்கலாம் சூளம் சூழவொன்னா இந்த சூழ ஆயுதம் ஆயுதங்களை வச்சுக்கலாம் ஊசி சின்ன பொருள் இப்படி எத்தனை விதமாக இருந்தாலும் கூட அந்த அதற்கு ஆகாய ஆகாயத்தம் வந்து உண்டு அதனால ஓடு ஊடுருவி ஆகாயம் உண்டதில்லை அப்படி பல்வேறு பொருள்களாக இருந்தாலும் கூட அது ஊடுருவிற்கென்று ஆகாயம் ஒன்று என்று பவனை பண்ணவுன்னா பேமாக உபாதி போனால் பெரிய ஆகாசம் ஒன்றே இருக்குதுன்னு நிச்சயம் பண்ணலாம் சின்ன பொருள் ஒரு அணும அணுவில் கூட ஆகாயம் இருக்க தேச்சி அதான் ஊசின்னு சொன்னார் ஊசி பொருள் ஊசின்னு சொல்லக்கூடிய ஊழியர்கள் ஆகாயம் இருக்கிறது இதெல்லாம் நீக்கிட்டோம்னு சொன்னால் ஒரே மகாகாசம் தான் இருக்கிறது இதுபோல் இது சித்தாந்தம் இதே போல் அகங்காராதி அகங்காரம் அந்த கரண்டத்தில் உள்ள அகங்காரம் அப்புறம் மணமுத்து சித்தமாக இதெல்லாம் பிராணங்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் தோளை சீரம் எல்லாம் உபாதி போனால் இந்த உபாதி நீங்குமே ஆனால் அதாவது நீங்கிவிட்டது என்று பாணி செய்வோமே ஆனால் போத ஆனந்த சுத்த பூரண ஆன்மா ஒன்று ஞானமாயும் இன்பமாயும் தூய்மையாயும் பூர்ணமாயம் எங்க விரந்ததாயம் இருக்கின்ற ஆத்மா ஒன்று தான் இருக்குது இதுதான் அத்வைதம் அத்வைதத்தில் எத்தனை பேதங்கள் இருந்தாலும் பேதங்களை எல்லாம் மித்திகின்ற தள்ளணும் தோற்றமாத்திரம் என்று சொல்லணும் அப்புறம் என்ன இருக்குது அதிர்ஷ்டம் செய்த ஒன்று தான் இருக்கிறது என்பது இது மிக மிக சூட்சமான புத்திகளை எட்டியும் உடைய சாமானிய ஏற்றதில்லை சொப்பனம் போலமென்றே தொழில்ந்தவன் ஞானியாவான் என்றார் சொப்பனத்தில் வரக்கூடிய பதார்த்தங்கள் அவசரமாக இல்லை என்று நிச்சயம் எவ்வளோக்கெவ்வளோ தீவிரமாகுதோ அப்படி போல் இங்கேயும் தீவிரமாகும் அங்கே சத்திய புத்தி இருக்குமே இங்கே தீவிரமாக சொப்பனத்தில் பதார்த்தங்கள்ங்கிற ஒரு பாவனை அந்த கா நேரத்தில் இருந்தாலும் கூட ஜாகிரதை வந்து வர்ற பதார்த்தங்களை ஒத்துக்கிறதே இல்லை நம்ம கல்யாண புலி சிங்கம் எது வந்தாலும் அது ஃபுல்லாக இல்லை பின்னா ஒரு ஏழு மாதிரி ஒரு தோட்டம் சினிமா காட்சிகள் திரையில் ஒரு தோட்டமே வழியாக வாசமாகாது கொஞ்சம் கூட கிடையாது அப்படி போல் இங்கேயும் இல்லை தான் இதே போல் தான் ஜாக்கிர அரசியலையும் மாயானது நமக்கு எல்லாம் ஜடபாவனையினால மாயினுடைய காரியங்களை வாசமாக கிடையவே கிடையாது ஒரு நால் போல் சினிமா திரை காட்சிகள் போல் சொப்பண பதார்த்தங்கள் போல் ஒரு தோற்றம் இது எப்படியோ தோற்று அவ்வளோதான் இது மயக்காரியம் மையோடைய சாமர்த்தியம் அப்படி இருக்கு இதுதான் சாமர்த்தியன்றார் பொழுது ஒன்று தான் பிரம்மசுரம் ஒன்று தான் ஆத்மா ஒன்று தான் அந்த ஆத்மாவில் தேகாதி பிரபஞ்சம் சத்தியம் போல தோற்று அப்படி ஒரு பாவனை ஜனபாவனை ஆனால் பிரம்மஜாக்கரம் விசாரம் செய்யச்சே பிரம்மஜாக்கரம் நாலாவசேருந்து பார்க்கும்போது ஜாக்கர சொப்பன சுழத்தி துரியும் நாலாவது அவசியம் அதில் பார்க்கும்போது இவர் ஒரு தோற்றம்னு தெரியும் இது யார்ப்புறவஞ்சம் வெறும் தோற்றம்தான் ஆனால் திடம் இல்லை ஒரு விசாரம் பண்ண பண்ணால் திடமாகும் அப்படி பார்க்கும்போது ஒரு பரம்பொருள் தான் இருக்குது அவரம்பொருள் இல்லை எப்படியோ ஒரு தோற்றம் பொருள் அது என்னதுன்னு சொல்ல முடியாது பொருள் அல்லாதவற்ற பொருள் உள்ள மரணம் ஆனாப்பட பண்ணார் வல்லுவர் மூணு காலத்து இந்த விட தான் பொருள் இந்த மூணு காலத்துக்கு கிடையாது ஒரு காலத்தை ஒன் உண்டாகி தோற்றி அழிஞ்சிடும் அப்படிப்பட்ட பொருள் எப்படியோ மாயத்தில் அலுவலகம் சம்பந்தம் ஏற்பட்டு அது தோற்றுதுன்னு சொன்னால் அப்புறம் அது என்ன பண்ணுறது அதை விசாரம் பண்ணும்போது உதாசீனப்படுத்தான்னு சொல்லுது ஒழிய அதில் விரோதம் வேண்டாம் உறவு வேண்டாம் தான் சொல்லுது உதாசீனப்படுத்துங்க என்ன போனோம் மாய மாயாக இருந்து போட்டு சொப்பன அனுகூல பதார்த்தம் இப்போ ரெண்டு வருது அனுகூல பதார்த்தம் வச்சுக்கிட்டு பிறகு குழு எல்லாம் செல்ல முடியுமா சொப்பனத்தில் பெரிய லாலி சீட்டில் பத்து கோடி ரூபா கிடைச்சிது பத்து கோடி ரூபா இருக்கட்டும் நமக்கு மற்ற உன்னோத்த வந்தால் வந்து விரோதம் பண்ணிட்டேன் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் பத்து கோடி ரூபா நமக்கு வேணும் எனக்கு கொண்டு வர முடியுமா முடியாது விரோதம் நமக்கு ஆகாது உரவும் ரெண்டுமே நமக்கு சம்மந்தம் கிடையாது அப்படி போல் இந்த நபர பிரபஞ்சத்தில் எதுவுமே சம்பந்தம் இல்லை வெறும் தோட்டம்தான் உச்சாரதிஷ்டிக்கு வெறும் தோட்டமாக இருக்கும் வழியாக அவசாரதிஷ்டிக்கு அநீகம் தான் அப்படி சொப்பனம் போகல சொப்பன திருஷ்டாக அதுதான் ஆடம் கொடுக்கலாம் நித்தி எப்படி கொடுக்கலாரு சில நேரம் கண்ணம் பண்ணாலும் சொப்பனம் காட்டல இதை பார்த்துக்கோப்பா பார்த்துக்கோப்பான்னு நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் விசாரம் பண்ணுறதில்லை உச்சாரதிஷ்டிக்கு தான் இங்கே சொப்பனமாக தோ பொய்யா தோட்டம் வழியா அவசாரதிஷ்டி இத்தகைய ஒரு நாமரூபங்கள் சொப்பனத்தில் இதே மாதிரி மடம் வரலாம் விசாரணம் பண்ணலாம் இல்லை ரயிலில் போகலாம் ஜெய்களில் ஜெயிக்கலில் போகலாம் விமானத்தில் போகிறதா கார் ஆனாலும் ஜாகிரதை வந்தவரை இல்லையா அது கொண்டு பார்க்கும்போது இந்த நாலாவது நிலையிலிருந்து பார்க்கணும் மூன்றையும் அலசி பாறா அலசி பார்க்குறது ஆளாவது தூரியவன் போயிரு அது வந்து விசாரணை பண்ணி பார்த்தவொன்னே அது வெறும் தோற்றமான தோற்று வெறும் தோற்றம்தான் ஏதோ ஒரு தோற்றம் எப்படியோன்னு அது பர்மச்சுருபத்தில் சம்மந்தப்பட்டு போச்சு என்ன தான் சொல்ல முடியாது சகலமான பதார்த்தங்களும் வெறும் தோற்றம் அப்படி இருக்கும் இப்படி என்ன செய்யணும் உபாசனை தான் வேறு வழி கிடையாது உபட்சி சரி ஏதாவது அது பிரகாரம் பிரார்த்தமும் சொல்லப்படுது தியாகராசம் பெறாததான் உண்டு சொல்ல வாசனை மட்டும்தான் உண்டு ஆகிய வாசனையும் பெறாது ரெண்டும் இருக்குது ரெண்டும் செயல்படுது ரெண்டும் செயல்படும் போது விவகாரங்கள் வளர்த்தான் செய்யும் எதுவாக இருந்தாலும் சுதாசனமாக பார்த்து ஒரு பழக்கம் பண்ணும் பண்ணும்போது அது இருந்து சுகமோ துக்கமோ தோற்றாமல் ஐஷ்டானத்திலேயே சுகமாக ஆனந்தமாக உண்மை சொரூபமாக பாவனை செய்ய செய்ய அதன் மூலமாக பந்தத்திலிருந்து ஈடுபாடாக இருந்து முத்தி அடைகிறாங்கன்னு சொல்கிறேன் இவ்வளோ வேலை பண்ணக்காண்டிருக்கு இதெல்லாம் வெறும் பாவனை தான் இந்த பாவனைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் சொப்பனம் போல என்பது விசாரம் பண்ணணும் எப்படியோ பிரபுத்திடத்தில் தோற்றம் ஏற்பட்டு எப்படி ஏற்பட்டதும் என அன் விஷயம் என்னதான் சொல்ல முடியாது சம்பந்தமோ கற்பித சம்பந்தமோ வாச சம்பந்தம் இல்லை அது வேற எந்த காலத்துல போக விசாரத்தினாலும் மட்டுமே போதும் விசார்குள்ளே தம்பியில்லாததாக தன்னன்மாவை புரணமாக பிரணியே பார்க்க வேண்டும் நாற்பதாம் பாட்டு விவேகிலே மூன்று பாடல்கள் பே வேதத்தை போக்குறது பேதம் இல்லை என்பதை காட்டுறார் இந்த கடைசி பாட்டில் சொல்கிறார் யாதினால் அயனேயாதே ஈனான் தம்பம் ஏறாய் பிரம்மா முதல் பிப்பிலுகா வரையும் சொல்லுவாங்க பிப்பில்கார்னால் எழும்பு இந்த மாதிரி திருட்டி கர்த்தால் வந்து கடைசி மிகச்சிறிய பிராணி வரைக்கும் எடுத்துக்கொண்டால் போதிய உபாதியெல்லாம் உண்மை இல்லாததாக எல்லா உபாதிகளும் உண்மை கிடையாது போய் தான் சகலமான போ உபாதிகளும் போய் பிரம்மதேவன்லேருந்து பிப்பிலுக்கு அல்லது தம்பம் தம்பன்னா மிகச்சிறிய பூச்சின்னு பேர் அது வரைக்கும் எல்லாம் போய் தான் மித்தை என்ன இருக்குது மித்தை அனு சொன்னதுனால தோற்ற முள் ஆனாலும் அது இருப்புத்திறமை இல்லை கனல் ஜலம் தோற்றம் உண்டு அது இருப்பு இல்லை தண்ணியும் கிடையாது பழுதியில் பாம்பு தோற்றம் உண்டு ஆனால் பாம்பு இருப்பு இல்லை சொப்பு பதார்த்தங்கள் தோட்டம் உண்டு அது இருப்பு இல்லை சினிமா காட்சிகள் தோட்டம் உண்டு இருப்பு இல்லை தோட்டம் எப்படி இருக்குது சத்தியம் போலவே இருக்குது அஞ்ஞான காலத்தில் சத்தியமே தான் விசார காலத்தில் சத்தியம் இல்லை பொது அதே போல இந்த பிரம்மா முதல் தம்பமீறாக உள்ள எல்லா பொருள்களும் தோற்றத்துக்கு சத்தியம் போல தோட்டினாலும் கூட விஷார சிஷ்டிக்கு அதி நிர்ணயிக்கப்படுகிறது அவர் இருக்கிறதுனால சத்தியம் எது என்று கேட்கும்போது ஆதலால் இருக்கிறதுனாலே ஏகரூபம் ஆகிய தன்னான்மாவை ஒரே வடிவமாக இருக்கின்ற அத்தனை ஆத்மா அது அகண்டா சசியானந்தபுரம் அர்த்தம் வேதனில் பூரணமாக பேணியை பார்க்க வேண்டும் பேத நிராசம் வேதத்தையே பார்க்கப்படாது அதிஷ்டானத்தில் ஒரே கேதனி தான் இருக்கிறதுன்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது அதை நாள்தோறும் பேணியே பார்க்க வேண்டும் வளர்க்க வேண்டும் அந்த விருத்தியை அகண்டகார விருத்தியை தினம் தினம் அதே சிந்தனை பண்ணி பண்ணி நிலைக்கு செய்யணும் ஆகாயம் போல் ஈரில் பதினாலு லோகங்களுக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது அதில் அதுதான் என்னுடைய அதிஷ்டான சைதன்யம் அதிஷ்டான வேறு ஆரோக்கிய வேறு நான் என்னுடைய உண்மை ஸ்வரூபத்திலே ஏகத்தை மறைந்திருக்கிறேன் பா சமநாதிகாரனுடைய இலக்கணப்படிக்கு அதே போல் அதிஷ்டான செய்தி நான் கோடத்தினும் முக்கிய படிக்கி ஏகத்தும் அடைஞ்சிருக்கிறது ஆகவே பிரித்தக்கமே பரமாத்மாவே நான் இப்படிப்பட்ட சிந்தனை எல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாக்கா திடப்படணும் அவள் திடப்பட்டாக்க அரண்டா கால உத்தி சம்மதி நிலைக்கு வரைக்கும் அதை சகாயம் பண்ணணும் அதனால்தான் பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அபியாசம் செய்யணும் எதோ சா அபியாசம்னு பெரு சாத சாதனை இன்னும் சாதனைகள் இது வந்து விவகாரங்கள் முடிஞ்ச பிறகு என் சாதனை பண்ணலாம் எனக்காக விவகாரம் தடை இல்லை கர்மானுசாரமாக கடமை நித்தியமாக எந்த விவரத்தையும் செய்ய வேண்டியது தான் பிறகு மனராஜ்யம் போகாத தலத்தான் போகிறோம் ஏன்னா மனராஜ்யம் படிச்சுக்கிது அதனால் இல்லாமல் போய் மனதை கெல் போகிறது ஒன்று இல்லாமல் போகுது ஒன்று லாபம் ஆத்மிச்சாரம் செய்து ஞானத்தமடைகிறது ஒரு லாபம் லாபம் இருக்குது ஆனால் புதுசாக வேணும் சும்மா சாதாரணம் வந்துடுறதில்லை நம்பிக்கை வேணும் இப்படி செஞ்சால் நமக்கு அகண்டாக மூலமாக ஒரு காலத்தில் செமில்ல கூடும்கள் நம்பிக்கை வேணும் அப்படி நம்பலேன்னு சொன்னாக்கா அதில் பிரவர்த்தி உண்டாகாது பிரபர்த்தி உண்டாகலேன்னு சொன்னாக்கா அவள் பலன் வராதுதான் உலக விஷயங்களில் என்ன தான் நீ முயற்சி பண்ணார்கள் துக்கம்தான் குடும்ப வேண்டிய சுகம் கிடையவே கிடையாது இது ஆரம்பத்தில் துக்கம் கொடுத்தாலும் கூட முடிவில் சுகம் கொடுக்கும் ஞானாக ஞான மார்க்கம் தான் பட் எந்த மார்க்கமும் இதை போல் முடிவில் துக்கம் கொடுக்க கிடையவே கிடையாது கர்மம் பக்தி மார்க்கம் அதுதான் பக்தி மார்க்கே துக்கம்தான் அது பகவான் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால அது துக்கத்தை போய் கொடுக்குறார்கள் பகவான் காப்பாற்றுவான் நம்பிக்கை இருக்குது அதனால் இங்கே ஞான மார்க்கத்தில் பகவான் காப்பாற்றுற நம்பிக்கை இருக்குது ஏன்னா காணப்படுறதான் பொறுப்பு அப்படி அவர் காப்பாற்றுனாலும் சரி காப்பாற்ற வேண்டாலும் சரி நான் சாட்சியாக இருக்கிறேங்கிற நிச்சயம் இங்கே அவர் காப்பாற்றுறதுக்குன்னு சாட்சி தான் காப்பாற்றிலேயே என்னன்னு சாட்சி அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டை சேதன பாவன் இருக்கு இதுதான் உயர்ந்த பாவனை இதெல்லாம் சாமானியம் வந்துடுறதில்லை அந்த இடம் காலம் வந்து அபியாசம் பண்ணும் அதனால தான் சொல்றார் பேணியை பார்க்க வேண்டும் இப்படி பார்க்கணும் அறிஞ்சிடில் அதிலே ராகாரு ஞானத்தாலே தீயமயமயால் நசிக்கும் போது இங்கு எதிரிலே கண்ட சர்ப்பம் ரஜுவே என்று ஓம் நானூற்றி நாற்பத்தொன்னு நானூற்றி நாற்பத்தி ஒன்று பலர்களில் இந்த பிரபஞ்சம் இதான் மாயின் ஜன்னியம் மாயும் உற்பத்தியானது இந்த லோகம் பிரபஞ்சம் என்று சொல்கிறார் அந்த அத்வைதம் இருக்க பரமார்த்தம் பண்ணுறார் அதுக்கு திஷ்டாந்தாஷான்னு சொல்கிறேன் அத்வைதம் பரமார்த்தம் உண்மை மற்ற நாம மாயின் காரியம் என்பது கருத்து எது சொல்கிறார் எதில் எது மயக்கத்தாலே இங்கு கற்பிதமாயிற்றோ எந்த வசுவாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தின் கண்ணு கற்பிதமாக தோற்றுகிறதோ அது அது ஆகும் அன்றி அறிஞலில் வேறு ஆகாது வேற ஆக தீர்த்த முற அதாவது எந்த ஒரு பொருளிலோ கற்பிதமான ஒரு பொய்ப்பொருள் தோற்றுச்சோ அந்த பொய்யானது அஷ்டமத்தோடு சேர்ந்தது பழுதையில் பாம்பத்தை ஒட்டிக்கிச்சுன்னு சொன்னாக்க பாம்பு பழுதைக்கு இன்னிமா கிடையாது பழுது தான் அப்படின்னா பழுதன ஒட்டுக்கிச்சாங்கன்னா கற்பி சம்பந்தம்னு தரங்க வாச சம்பந்தம் இல்லை கற்பிதம் வாச சம்பந்தம் அப்படிங்கிறது பொய்ப்பொருளுக்கு மேய்பொருளுக்கு கிடையவே கிடையாது கற்பி சம்பந்தம் எப்போதுமே கட்டாகாசம் மகாகாசம் இது ரெண்டுக்கும் வாச சம்பந்தம் அதே கூட சமக்கு பிரமத்துக்கு சம்பந்தம் ஆனால் இந்த இதுக்கு அந்த நாகரோ பிரபஞ்சத்துக்கும் பிரம்மத்துக்கும் வாசம் மந்தம் கிடையாது கற்பி சம்பந்தம் தான் அதனால் சம்மந்தம் உண்டு அது கற்பிதம் அவ்வளோதான் கற்பிதமானதுனால ஒரு காலத்தில் இருந்து போயிடும்னு அர்த்தம் வாசமாக கிடையாது தோற்றம் அதாவது ஒட்டிக்கிட்டு இருந்த மாதிரி தெரியும் அது ஒட்டுறதில்லை சினிமா திரையில் உள்ளும்புறம் அந்த பக்கமும் தெரியுது ஒற்ற மாதிரிதான் இருக்கான ஒற்றதில்லை அதே கற்பித்தம் பண்ணுறேன் எதில் எது மயக்கத்தாலே எந்த எந்த வஸ்துவிலே அத்தியாவசியத்தினாலே இங்கு கற்பிதமாயிற்று படவையில் பாம்பு காணல் ஜலம் இதெல்லாம் அது அதுவாகும் அது அயற்றமே ஆகும் அன்று அல்லாமல் அறிஞ்சிடல் அதில் வேறு ஆகா வேறு கிடையாது அதுபோல் திதமுறும் ஞானத்தாலே இடம்பொருந்திய தத்துவ ஞானத்தினாலே திகழ் மயல் நசிக்கும் போது விளங்கான் என்ற பிரபஞ்சம் சத்தியம் சுகம் என்ற மயக்கம் நீங்கும் போது இங்கு இந்த உலகத்தின் எதிரிலே கண்ட சர்ப்பம் ரஜுவே அன்றி வேகோ அதுபோல எந்த வஸ்துவிலே மயக்கம் போகிறதோ அந்த வஸ்துவே ஆகிறது போல என்ன அழுத்தில சொல்ல போகிறாரு எப்படி படுவையில் பாம்பு அது காணல் ஜலம் காணலில் ஜலம் தோற்றுறது அந்த ஜமில விசாரணை பண்ணி பார்த்தோம்னா காணலுக்கு அன்னியமாக இல்லை தான் காலுக்கு இன்னும் இல்லைங்கிறதுனால காணலும் ஜலம் ஒல்றா ஒன்று போல தோற்று அதை சம்பந்தம் ஒல்றா ஆகுமோ எங்கேயாது ஒல்றாங்கன்னா அப்போ ஏறம் காணலே ஜலமாக தோற்று அப்படி ஒரு சாமர்த்தியம் அதுக்கு இருக்கு பிரம்ம பிரம்ம்தான் பிரம்ம்தான் தோற்றுறது எப்படியா தோற்றுறது மழ சம்பந்தத்தினால சொல் எப்படி மழை சம்பந்தம் இருந்தது எப்படி வந்தது அநிலச்சியம் சொல்ல முடியாது அதுதான் இங்கே வேலையில் தான் சொல்கிறது அநிலச்சனியம் சொல்ல முடியாது எப்படி வந்ததோ எப்படியும் சேர்ந்து பாருங்க விசாரம் பண்ணால் போயிரு அதுதான் அதுதான் சாம்பாட்சியம் ஆமாம் விசாரம் பண்ணால் விசாரத்தையும் இடம் கிடக்கலை அதுதான் அனிவசுன்னு சொல்லப்படுது அனுர சிறிய மாயின் சம்பந்தம் எப்போ வந்தது ஏது வந்ததுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது பெரிய போக்குறது வடிவிற்கு விசாரணம்னால் போயிடும் இதுதான் வேதாந்தத்தில் சொல்லப்படுது அஞ்ஞானம்ன்றது ஆனால் அதையாக சொல்லுவதில்லை மீஞானத்தாலும் விடுமென்றவர் தத்யானந்தான் போயிடும் இப்போ தத்யானந்தான் எங்கே போயிடும் அது எங்கே போகுதுன்னு தெரியாது எங்கே போதும் தெரியாது எங்கே போகணும்னு தெரியாது அங்கதான் <laughs> இருக்குமாவுக்குமாத இது போல்ிறனுமாகயர் சூரிய நரனுமாக ஆன்மாவன்றி எவ்வளவும் இதில் வேறில்லை அறுநூத்தி நாற்பத்தி ஏழு ஆரோவிதம் அலிஷானத்துக்கு அன்னிமில்லையு சொன்னதோ அப்படி போல அய்யன் அரி பிரம்மதேவன் எல்லாமே ஆரோவிதம்தான் அலிஷானத்துக்கு அன்னிமில்லையுள்ளார் இதுபோல் மேலே சொல்லப்பட்ட உதாரணம் போல ஆன்மாவின் கண் ஆன்மான்னா அவன் சச்சாலி பிரம்மத்தின் கண் அர்த்தம் பிரத்யேகப்பட பரமாத்மான்னு அர்த்தம் இலங்கையாவும் விளங்கி கொண்டிருக்க அனைத்தும் ஆன்மாதான் அபின் பரமாத்மாதான் இருக்கிறதனால் ஆன்மா தானே பிரத்தேக பரமாத்மாவே அயன் பிரம்மதேவன் ஆகும் இந்திரனும் ஆகும் சொல்லிரும் இந்த உயர் சுரர் தேவர்கள் நரர் கீழ் கீழான உள்ள மனிதர்கள் ஆகும் ஏதுமே ஆன்மாவை அன்றி எவ்வளவும் இதில் வேலை இல்லை எல்லாம் அயற்றான சைனமாகிய பிரச்சின பரமாத்மாவுக்கு அந்நியமாக எதுவுமே கிடையாது அதெல்லாம் தோற்றம் இருக்குது அப்போ இங்கேன்னு கேட்கலாம் எல்லாம் ஒரு ஆத்மாவில் தோற்றினால அவர்களுக்குள்ளே ஆற்றல் எல்லோருக்கும் இருக்கா காரி பிரம்மங்களுக்கு சிறிசி சம்பாரம் ஆகிய காற்றல் இருக்குது இந்திரனுக்கு தேவலகத்தை ஆளும் ஆற்றல் இருக்குது பூலோகத்தில் உள்ளவர்கள் ராஜாக்கள்லாம் ஆற்றல்கள் இருக்குது சாதாரண மக்கள் கூட அது பிரம்மஸ்வரூபத்தில் ஆரோக்கியம் தானே இவங்களுக்கு என்ன ஆற்றல் காணணும் சாமான்யமாக இருக்காங்களே அப்படின்னு சொன்னால் இது மயமீதிய பரிணாமத்தில் அப்படி ஒரு நிலை இருக்க செய்யும் அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்தனி தன்மை உண்டு உபாதிக்கு அந்த உபாதிக்கு ஒரே காலபிரமத்தினுடைய அம்சங்கள் அறிந்தாலும் கூட உபாதிகளுக்கு தனித்தன்மை இருக்குதான் செய்யும் ஒரு சரீரம் சரீரத்தில் எத்தனை உறுப்புகள் இருக்கு கண்ணுக்கு அது மூக்கு நாக்கு காலு எல்லாம் இருக்கு ஒவ்வொன்னுக்கும் தனித்தனி தன்மைதானே இருக்கு கண்ணுக்கு பாக்குற தன்மை இருக்கு காதலி கேக்குற தன்மை இருக்கு இல்லையா அப்படி இருக்கிறதுனால கெட்டு போச்சேன்னா அதுதான் கெட்டு போச்சேன்னா உடம்புறா கெடுது அங்கே இடம் கெடுது ஏன் அது கெடுது அது பிரி இருக்கு அவ்வளோதான் அப்போ எல்லாத்தையும் அபிமானம் பண்ற யாரும் ஒரு ஜீவம் தானே ஒரு ஜீவம் தானே அப்போ கால் வலிக்குது கை வலிக்குது காது வலிக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அது அவ்வளோதான் உடம்புற வலிக்கிறது இல்லை இது இங்கே தான் போலிக்குது அப்போ மேரங்கி இல்லை இருப்பு தான் படிச்சுங்க யாரில் பிடிக்கலங்க அப்போ ஒரு உடம்புன்னு சொல்லும்போது இத்தனை பாகுபாடு எதுக்கு இருக்குது அப்படி இருந்தால் அந்த உடம்புன்னு அமைப்பாக அப்படி தான் அது மாற்ற முடியாது அதுபோல் காலபுரமானு சொல்லக்கூடிய அந்த அயிமானி ஒன்றாக இருந்தாலும் கூட மாயையினுடைய அம்சங்கள் ஆகிய அந்தங்கோடு பிரிவுகளில் வித்தியாசம் இருக்குத்தான் செய்யும் அந்த வித்தியாசம் தான் சொல்லுதுங்க அய்யனரி அந்தகன் இந்திரன் சந்திரன் ஜீவர்கள் எல்லாம் தான் பாலசாரான் எல்லா வீட்டில இருக்கும் அச்சாலு செய்யணும் ஒன்று தான் ஆனாலும் உபாதி பயத்தினால வித்தியாத்திருக்க தான் செய்யும் அப்போ என்ன செய்யணும் ஒரு உபாதி ஒரு உபாதிக்கு அனுகுலம் பண்ணிக்க வேண்டாம் அப்போ தான் அதை படைக்க முடியும் கண்ணுக்கு வேகம் வந்தோன்னா கண்ணை மருந்து ஊற்றிக்க அது கை தான் பேசி வாங்கணும் மருந்து இந்த கண்ணுக்கு வா மருந்து வந்து கெட்டுதல் வந்துடுச்சு நீங்கள் மருந்து கொடுங்க வாய் தான் கண்ணிப்பா கேட்காது அப்புறம் ஜீவனுக்குலாம் அனுமதி கொடுக்கணும் அப்படி தான் விவகாரம் நடக்கும் கால் நடக்குது எங்களுக்கு போயிட்டு வரணுமன்னா போயிட்டு வர்றதுன்னா கால் நடந்தாதான் காலுக்கு உணமாதான் போக முடியாது அப்போ போயிட்டு வர்றேன்னு சொன்னாத சொன்னது வாய் போறது கால் என்ன விஷயம் சொல்றது ஒன்று சேர்வது என்ன இருக்கு அப்படின்னா இல்லை ஒரே ஒரு அதிகாரத்தில் இருக்கிற உறுப்புகள் தான் அது இருக்கிறதுனால அது கனித்தனி அல்ல அது போலத்தான் இறைவன் அனுப்புற ஒன்றாக மாயின் வைத்துக்கொண்டு ஆட்டி படிக்கிறார்கள் சொன்னால் அந்த மாயுடைய பரலாமங்கள் எத்தனை இருக்குன்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் அவர் தான் அதிகாரி அபிமானி ஜீவன் எப்படி எல்லாம் காவிக்கு அபிமானி இருக்கான்னு அப்படி போல அப்படி போல ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு தன்மை வேறாக இருந்தாலும் கூட இன்னொரு உறுப்பு ஒரு உறுப்புக்கு உதவி பண்ணியே ஆகணும் வேறு வழியாக கிடையாது அப்படி போலப்பா உலகம் மூன்று லோகங்களையும் ஒருவருக்கு உதவி செய்து கொண்டு தான் வாழணும் வழியே தனியாக வாழ முடியாது தனியாக இருக்கிறது ஈஸ்வண்தான் ஆக ஒரு உறுப்பு உடம்புலையே ஒரு உறுப்புக்கு ஒரு உறுப்பு உதவி பண்ணால் முடியும் அப்படி போல் இந்த ஈரால் பதினாலு லோகங்கள்லையும் ஒருவருக்கு ஒரு உதவி பண்ணால் வாழ முடியும் அந்த உபாதிகளுடைய வேலை அத்தனைக்கு நிர்வாகம் போது அந்த காரணப்பறவந்தான் அதிர்ஷ்டானம் சித்தபரவம் தான் இப்படி எல்லாம் பாகுபாடு இருக்கு அதனால் இது எல்லாம் உபாதிகளாக இருந்து கொண்டு அது வந்து பிரார்த்தானுசாரமாக கர்மானுசாரமாக விவகாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அதில் ஐமானங்கள் மித்தை என்ற நிச்சயம் பண்ணி ஐமானத்தை விடணும் அப்படி விடும்போது மனதுக்கு அபிமானம் இல்லாம சாந்தி கிடைக்கும் இதெல்லாம் சாந்தி கிடைக்காதுன்னு சொல்லலாம் விசாரணை பண்ணி ஆகணும் பூரண பூரணான் கிழக்கில் பூரண தெற்கில் பூரண வடக்கில் பூரண மேலில் பூரண கீழில் நானூற்றி முப்பத்தி மூணாவது பாட்டிலிருந்து நானூற்றி ஐம்பது வரைக்கும் இந்த அபியாச பழத்தை சொல்கிறேன் பிரம்மா நான் நின்று சொல்லிட்டு வந்தோமே அதை அபியாசம் பண்ணணும் சொல்கிறேன் பூர்ண பிரம்மத்தின் கீழ் இருதயத்தின் செயற்கை உபதேசம் இறுதியா மனதினுடைய சம்பந்தம் எப்படி இருக்கணும் இந்த தியானம் பண்ணணுங்கிறார் நானூற்றி வரைக்கும் இப்படி ஒரு அனுசந்தானம் பண்ணணும் பண்ணாதான் அது அகண்டாறு திடப்படும் திடப்படாது என்பது கருத்து பூரண ஆன்மா உள்ளில் சரி தச்சு பேசுறது இப்போ பூரணமாக இருக்கின்ற எங்க இறந்த அந்த பரமான்மா சரித்து உள்ளேயும் இருக்கிறது பூரண ஆன்மா புறத்தில் வெளியிலும் பூரண ஆன்மாதான் இருக்கிறது பூரண ஆன்மா மேற்கில் வெட்டு திக்கிலும் பூரண ஆன்மா இருக்கிறது மேற்கில் போனான்மா கிழக்கில் போனான்மா தெற்கில் போர் நான் வடக்கு நாலு திக்காச்சும் இடைப்பட்ட சேர்த்துக்கணும் அப்புறம் போனான்மா மேலில் ஆதாயம் போனான்மா கீழே பூமி மொத்தம் பத்து திக்குள் அப்படின்னு சொல்லதுனால அப்போ அதுக்கு மேலே எங்கே திக்கு இருந்தா அல்லவா இல்லைன்னு சொல்லலாம் எல்லா இடத்தையும் இருக்கா நான் அர்த்தம் பத்து கிலோ அதிக்கிரமத்து எல்லை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி மட்டும் பிரம்ம சமூகம் அது இருக்குது அது எப்படி வந்தது ஏன் வந்தது அது சொல்ல முடியாது அது அனாதி அதேமாதிரி மாய அப்படித்தான் ஏன் வந்தது எப்படி வந்தது அது சொல்லு அது அனாதி தான் இப்போ ரெண்டுன்னா சொல்கிறீங்களே என்ன அப்படின்னா அது வாஸ்தவ நான் விசாரித்தாலும் போகிறதில்லை நீ விசாரணை பண்ணால் ஓடி போதும் எவ்வளோ மாப்பிள்ளை இப்போ பண்ணலன்னா போக மாட்டார் மாப்பிள்ளை தோழம் இருக்கானே விஷாரம் பண்ண போயிடும் இது வித்தியாசம் மாப்பிள்ளை வாஸ்தானாது மாப்பிள்ளை தோழன் கற்பிதானது போயிடும் எல்லா போயிடும் அப்படி போகல பிரம் பிரமும் வாசவனாதி இது எந்த விசாரத்துக்கும் போகாது கற்பிதனார் இருக்க விஷாரம் பண்ணா ஓடி தெரியும் இதை கற்பிதானு கேள்வி ஆதி இல்லை ஆனால் அந்தம் உண்டு நமக்கு இது ஆதியும் அந்தம் இல்லாது அப்படிங்குற கே அப்படி இருக்கிறதுனால இந்த பிரம்ம சுரபம் பத்துக்குன்னு அதிகிரமி எல்லிட்டு இருக்கிறதுனால இது அனாதியானதுனால எப்படி வந்தது ஏன்னு சொல்ல முடியாது அது விசாரம் பண்ணி பார்த்தா நாசமும் இல்லை அதுக்கு எல்லாம் போது பாருங்கள் ஈஸ்வரவு வந்து வந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு திரும்ப பிரமாம் நானே உள்ளில் பிரோமாம் நான் புறத்தில் பிரோமாம் நானே மேற்கில் நான் கிழக்கில் பிரமாம் நானே தெற்கில் பிரோமாம் நான் வடக்கில் பிரமாம் நான் மேற்கீழில் பிராம் நானே எல்லாம் நாற்பத்தி நாற்பத்தி நாலாவது எல்லாம் என்று சொல்லிட்டா போதுமானா அது முடியல அப்புறம் தான் விளக்கம் சொல்ல எல்லாமும் ஒரு வார்த்தையில் சொன்னால் நான் மனசு சம்மதிக்கிறது இல்லை அப்படி இதெல்லாம் சொல்லி அப்புறம் எல்லாம் மண்ணால் தான் சம்மதிக்குது அப்படிங்கிறது கருத்து முடிக்கிறார் பிரம்மாம் நானே உள்ளில் பிரம்மன்று சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட பிரமிருக்கே அது நான் தான் அந்த நான் சைரத்தின் உள்ளே இருக்கிறேன் பிரம்மாம் நான் புறத்தில் சைரத்துக்கு புறம்பாயும் இருக்கிறேன் பிரம்மாம் நானே மேற்கில் பிரம்மனு சொல்லக்கூடியது நான் தான் அது மேற்கிலும் நான் தான் பிரமாம் நான் கிழக்கில் கிழக்கிலும் நான் தான் பிரமாம் நானே தெற்கில் தெற்கு திக்கீல் நான் பிரமாம் நான் வடக்கு திக்கீழ் நான் இருக்கேன் பிரமாம் நான் மேல் கீழிலும் இருக்கேன் நியாகத்தில் பூமியில் இருக்கேன் இப்போதான் கடைசியில் பிரமாம் நானே எல்லாம் இப்போ அத்தனையும் நான் இப்படிப்பட்ட ஒரு பாவனையை அபியாசம் பண்ணுறா தான் வந்து மொழி திடீர்னு வந்துடுதில்ல பாட்டே மனமாக மாட்டேங்குது அப்புறம் அபியாசம் ஒரு பாட்டு படிக்கணும் ஆயிரம் தினம் படிக்கணும் இருந்தாலும் கருத்து விலங்கினா போகிறோம் பாட்டு மொழிதான் சொல்ல பரவாயில்லை கருத்து விலங்கினா போகிறோம் அதனால பத்திர திக்கிலும் அதிக்கிரமத்தை இலையிட்டு இருக்கிறது ஆத்மா எதுவோ அதுதான் நானாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது சொல் மட்டுமில்லை அந்த மனசும் விரியணும் அந்த பாவனை ஏற்படணும் நான் அப்படி இருக்கிறேன் என்ற ஒரு பாவனை ஏற்பட்டால் தான் அது அகண்ட பாவனையின்னு பெயர் அது அகண்டா கால விருத்தின்னு பேர் அது எந்த அளவுக்கு அது திடமாகுதோ அந்த அளவுக்கு ஆத்மஞானம் திடப்படணும்னு அர்த்தம் சொல் இருக்குது ஆனால் நகரில் சச்சானந்த பரவ சொல் மாத்திரம் இருக்குது மனதான் குறு புத்தி தான் இருக்குது சின்னதுதான் இருக்குது பெருத்தாகலை இப்போ கண்டகார விருத்தாக இருக்குது கண்டாகாரத்தையும் வரமாட்டேங்குது அதுக்கு என்ன அபியாச பலம் செஞ்சால் வந்தால் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லி பழகி பழகி அந்த மனதுக்கு இடம் கொடுக்கணும் அப்படியே விரிச்சு விரித்து பழக அப்படின்ட்டு அப்படி பழகுனாக்க நாலிடவில் கண்டாகார விரிச்சு உற்பத்தி ஆகும் இல்லைன்னு சொன்னாக்கா சொல் மாத்திரம் தான் கண்டகார வெற்றி தான் செய்தி அளவுக்கு தான் இருக்கும் அதேமாதிரி போகிறதே அலைநுறை குமிழ் மற்றும் ஆகிய சுழலேயாதி பல பல உருவம் எல்லாம் பார்க்கிலோர் தலைமே போல அலைகுரு தேகமாதி அகங்கர மீராயாவும் நிலையுரு சித்தேயாகும் நிமளமாம் சித்ததொன்றே இவா சுடாமன் இல்லை நானூற்றி பாட்டு நானூற்றி நாற்பத்தி நானூற்றி ஐம்பது வரைக்கும் பிரம்மத்தையின் பற்றி இப்போ சொல்கிறது தான் அதாவது பூரண பிரம்மத்தின்கண் இருதய சேர்க்கையின் உபதேசம் போன பிரம்மத்தின் கண்ணே மனதை எப்படி கட்டுப்படுத்தி சொல்லி அபியாசம் பண்ணுறது என்பதை பற்றி இந்த வாழை சொல்லிட்டு வர்றார் அதனால் பிரம்மமானது எங்கும் நிறைந்தது எட்டு திக்கிலும் பத்து திக்கிலும் நிறைந்தது அந்த பெருமன் நான் தான் என்று இப்படி மனதோடு தொடர்பு படுத்தி அபியாஸ் பண்ணணும் என்று சொல்வார் இப்போ இந்த பாட்டில் உதாரணத்தோடு விளக்கிறார் அலை நுரை குமிழி மற்றும் ஆகிய சுழலேயாதி தண்ணியிலே இதெல்லாம் பார்க்கலாம் பல பல உருவம் எல்லாம் ஒவ்வொரு தோற்றம் அதாவது அலைக்கு ஒரு உருவம் இருக்கும் நுரைக்கு ஒரு உருவம் இருக்கும் குமிழிக்கு ஒரு உருவம் இருக்கும் இப்படி போல் பல பல உருவங்கள் இருந்தாலும் கூட பார்க்கில் விசார்த்தி பார்க்கும் இடத்து ஓர் ஜலமே போல் ஒரே தண்ணி தான் அதனால் தண்ணி இல்லை என்பது போல் அலைவுரு தேகமாதி ஆங்காரம் ஈராயாவும் சரீரம் முதலாக ஆகங்காரம் வரைக்கும் இந்த பஞ்ச கோஷங்கள் எல்லாமே நிலையொருவ சித்தேயாகும் எப்போது நிலையாக இருக்கின்ற அச்சானுடைய அறிவுருவந்தான் நிமளமாகவும் சித்தது ஒன்று ஒட்டுமற்ற சித்து ஒன்று இருக்கிறது ரெண்டாவது வசதி அதனால் அதாவது தண்ணீ பல அலைகுமிழி பாசி கலங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு உருவம் தனித்தனியாக இருந்தாலும் கூட விசாரித்து பார்த்தா தண்ணி மா தண்ணியே தான் தவிர வேறு இல்லை என்பது போல் இங்கேயும் சரீரம் ஆங்காரம் இந்திரியங்கள் எல்லாம் பல்வேறு தோற்றங்களோடு கூடியிருந்தாலும் கூட விசாரதிஷ்டிக்கு அதிர்ஷ்டான செய்தது தான் இது மாயின் சம்பந்தத்தினால் தோற்றத்தை ஒழிய இல்லை தண்ணியில் காற்றின் சம்பந்தத்தினால் அரை அலை கும்மிடி பாசிக்கலங்க வரலாது உண்டாகிறது அந்த தண்ணி சம்மந்தம் தண்ணியானது ஒன்றாக இருந்தாலும் கூட அந்த காட்டின் சம்பந்தத்தினாலே பல்வேறு உருவம் பெறுவது போல் இங்கே ஒரே பிரம்ம இருந்தாலும் கூட அந்த மாயா சம்மந்தத்தினாலே ஒரு பிரம்மத்தையே பல உருவமாக காட்டுகிறது அங்கே உருவமாக அந்த தண்ணியும் காட்டுது தண்ணியும் ஒன்று தான் இப்படி ஒரு காட்டுது அப்போ இங்கேயும் பிரம்மத்தை பல்வேறு உருவங்களாக அந்த மாயின் சம்பந்தத்தினால் காட்டுது அப்படிப்பட்ட சம்மந்தம் நீங்கி போச்சுன்னா காட்டு நின்று போச்சுன்னா அங்கே அலை ஒன்று இருக்கா தண்ணியில் இப்போ தான் இருக்கும் அப்படி போல் இங்கேயும் மாயின் சம்பந்தம் நீங்கிச்சின்னா அது பிரம்மஸ்வரம் ஒரே மாதிரி தான் நாமரூபம் இருக்கா இல்லாமல் பிரம்மஸ்வரமாக இருக்கும் அதை சுளுத்தியில் பார்க்கலாம் ஞானிகளுக்கு சமாதியிலே அனுபவம் அதனால இந்த திஷ்டாஷ்டாந்தத்தின் மூலமாக பரம்பொருள் ஒன்று தான் இருக்கிறவுடைய ரெண்டா கடவே கிடையாது என்று சொல்றேன் ஐலமாம் மனது வாக்கால் அரியமே ஜகமனைத்தும் பகுதியின் மேலாய் நின்ற பரமமாம் சத்தியாகும் பகரும சத்தியன்றிப்பார்க்கில் வேறாகவில்லை இகழ்கடம் கலசமாதி தெரிஞ்சிடின் மண்ணின் வேரோ அறுநூற்றி நாற்பத்தாறாவது ஆண்டில் மீண்டும் திஷ்டாத நடக்கிறார் அகிலமா மனது வாக்கால் அரியமி ஜகம் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தை நாம் அறியறது மனதின்னாலும் வாக்கினாலும் தான் வேறு சாதனம் பிரதானம் இல்லை இதை பிரதானமான சாதனம் அப்படிப்பட்ட அது பகுதியின் மேலாய் நின்ற பரவமாம் சத்திய யாகம் அனைத்துமே பகுதியின் மேலாய் நின்ற முலப்பிரதியின் அதிஷ்டானமாக இருக்கின்ற பரவமாம் பிரம்மஸ்வரம் ஆகிய சத்து சத்யானந்த பரவம் தான் வேறு கிடையாது பகரும அந்த ஐட்டாண சேதமாக பிரம்மசர்வம் இல்லாமல் வேறாக இல்லை விசாரித்து பார்க்கும்போது வேறாக கிடையாது சொல்கிறார் திகள் கடம் கலசம் ஆதி தெரிஞ்சுடு விசாரித்து பார்க்கும் இடத்தில் மண்ணின் வேறோ மண்ணு கண்ணிமா இருக்கார்னா கிடையாது இந்த கடம் குடம் இதெல்லாம் மண்ணு கண்ணியம் இல்லை அப்படி இருக்கும்போது ஏன் தோற்றம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் மண்ணிலே அடங்கியிருக்கிற கட சக்தி வெளிப்பட்டுருக்கு அது எப்படி அடங்குச்சி ஏன் அடங்கிச்சின்னு சொல்ல முடியாது அதே அனிர் வச்சின்னு பேரும் அப்படி போல் தாஷ்டாந்தத்தில் பிரம்மத்தை ஆசிரித்து இருக்கின்ற ஒரு சக்தி இருக்குது அது அநீர் சக்தி ஏன் வந்தது எப்படி சொல்ல முடியாது அது சக்தியின் வெளிப்பாடு அதான் வியாகிருதம் வெளிப்பாடு அப்படி ஆகும்போது தோட்டச்சு அவ்யா கிரத்தம் ஒடுங்கும் போது நாம் ரூபெல்லாம் ஒடிங்க போதும் அப்படி ஒரு சாமர்த்தியம் பாருங்கள் வேடிக்கைன்னா பெரிய வேடிக்கை தான் எங்கெங்கேயோ வேடிக்கை பார்க்க போயிட்டு போகிறாங்களே இந்த வேடிக்கை இங்கேயே இருக்குது பார்க்கலாமில்ல ம் எங்கே விசாரம் பண்ணால் அது விசாரம் பண்ணால் போகிறாங்க செலவு பண்ணிட்டு இங்கே விசாரம் பண்ணால் செலவில்லாமல் ஏன் பார்க்கலாம் வேடிக்கை எப்படி வேடிக்கை பார்க்க பாருங்கள் மண்ணிலே திறமையாக இருக்கும்போது அந்த சக்தி அடங்கியிருக்கு அது அவியாகிறது வெளிப்படாமல் இருக்கு அது குயவன் குலாலம் தண்டம் முதலான சாதனங்கள் மூலமாக வெளிப்படுத்தும் போது அதே மண்ணை தான் கடன் கடத்தமாக தெரியுது அதுபோல் இங்கேயும் பிரம்மசுவரூபம் எங்கே நிறைந்திருக்க அனிவிசீனிய சக்தி ஒரு வெளிப்படுது அது எப்படி வந்து சொல்ல முடியாது அணுக்சுன்னு மண்ணிலே கடைசக்தி எப்படி வந்து சொல்ல முடியும் அது எவ்வளோ இருக்கு அளவு சொல்ல முடியுமா அந்த கடைசக்தி சொல்ல முடியாது அடங்கு வெளிப்படுதுன்னு யுக்தினாலும் சொல்ற முடிய காட்ட முடியாது அனுமான பரமாணம் அப்படி போல இங்க பிரம்மஸ்வரூபத்தில் எப்படியோ ஒரு சக்தியானது அடங்கு அடங்கிருக்குன்னு ஏன் சொல்கிறோம்னு சொன்னால் வெளிப்படுறக்காரத்தான் அடங்கியிருக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கு அத்தாவது பிரமாணம் பருத்திருக்கா அவன் சாப்பிட்றதில்லான்னு சொல்கிறான் இல்லையா திருத்திரமாக சாப்பிட்டாலன்றி உடம்பு இலைக்காது பருத்திருக்கா அப்படி போகல இங்கே நபரே பிரபஞ்சம் தோற்றுவதற்கு ஒரு சக்தி இருக்குதுன்னு சொன்னாக்க அது அடங்கிருக்கு தான் வேணும் இல்லைன்னாக்கா எப்படி வெளிப்படும் அடங்கியிருக்காது வெளி சக்தி வெளிப்படுமா அப்போ அடங்கியிருக்குன்னு அர்த்தாவது நடத்த சீரம் அப்படி அடங்கியிருக்கிற சக்தி எப்படி வெளிப்படுது அது எப்படியோ வெளிப்படுது அவ்வளோதான் அது என்றைக்கு வெளிப்படுது ஏன் வெளிப்படுது அதெல்லாம் கேள்வி பதில் இல்லை வெளிப்படுது வெளிப்படும்போது நான் ஒரு பிரமாத் துக்கணும் எப்படி குலாலம் தண்டம் சகாயத்தினால கடன் முட்டி கலசம் எல்லாம் செய்கிறாங்களோ அப்படி போய் வெளிப்படும்போது பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் ஈஸ்வரனாக இருந்து கொண்டு எத்தனையோ செயலானவர் நிமித்த காரணம் அதான் நிமித்த காரணம் பேர் உபாதான காரணம் மண்ணங்கே நிமித்த காரணம் குலானந்தண்டன் அதே போல் இங்கே உபாதான காரணம் மாயை நிமித்த காரணம் ஈஸ்வரன் அங்கே பின்ன நிமித்த காரணம் அபிநிமித்தோபான காரணம் இங்கே அதிலேயே பிரதிபிமித்து அதிலேயே இருந்து கொண்டு செயல்படுறார் அப்படி இருக்கும்போது விசாரதிஷ்டிக்கு எப்படி மண்ணுக்கு அந்நியமாக மண்ணின் சக்தி கடைசக்தி இல்லையோ வெளிப்பட்டால் தோற்றம் இருக்குது ஆனால் வெளிப்பட்ட பிறகு சட்டி முட்டியாக தெரிஞ்சாலும் கூட மண்ணு தான் அது தோற்றமாக மண்ணு தான் பார்வைக்கு வாக்கினாலே யோகானம் பண்ணுறது சட்டி குட்டி ஒழியா வேறு அதே போல் பிரம்மஸ்வரபம் திருந்து இருக்கின்ற அனிர்வசீனிய சக்தியானது வெளிப்படும்போது எழுவை பிறப்பு எண்பத்தி நாலு லட்சம் ஜீவ பேதங்கள் ஏழு பதினாலு லோகங்கள் அப்புறம் காரிபிரமங்கள் எல்லாமே தோற்றச் செய்து சகலமும் தோற்றம் அப்படி தோற்றக்கூடிய அந்த சக்தியானது அதில் கால தேச நியமங்கள்னு உண்டாகிறது காலதேச நியமங்களும் மித்தி தான் காலதேச நியமங்கள் போய் என்று பேதாச்சுடாமல் வரும் இவ்வளவும் வெளிப்படுது அது எப்போ வெளிப்பட்டது சொல்ல முடியாது ஆனால் அது எப்போ ஒடுங்கும் அது ஒரு காலம் சொல்கிறாங்க பிரளைய காலம் ஒன்று அது பிள்ளைய காலம் சொல்ல சொல்லப்படுறோடையும் நம்ம அப்போ சுவா பார்க்க முடியாது அதனால அவங்க திருஷ்டாக கொடுக்குறார் நித்திய பிரளயம் இருக்குது அதை சுலுத்தி சுலுத்தில ஒடுங்க பார்க்கலாம் அதுபோல் சமட்டியில் ஒடுங்குன்னு சொல்லப்பட இருக்கு இருக்கிறதுனால அந்த ஒழுக்கத்தின் போது நாம ரொம்ப இல்லை வெளிப்படும் போது நாம் ரொம்ப தோட்டம் உண்டு வாஸ்தவமாக அந்த பரம்பொருள் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் மண்ணு தான் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட பல அந்த சக்தி தான் தோற்றத்தை தோட்டம் செய்த வாஸ்தவமாக மண்ணே தான் தோட்ட எழுதலாம் மண்ணு தான் ஏன்னா கொஞ்சம் கலக்க ஏற்படலாம் மண்ணு கொசுதாக இருக்கும் பெருசாக இருக்குதுன்னு சொல்லலாம் இது திஷ்டாந்தத்தில் அவ்வளோதான் எடுத்துக்கணும் போற எடுக்க முடியாது போரா எடுத்த சம சத்தியாகிடும் இயம்பும் ஓமானம் எல்லாம் ஏகதேசமாக கொள்கை தான் சொல்லப்பட்டிருக்கு கொஞ்சம் ஒருத்தி தான் போகிறோம் அது போக திருஷ்டாந்தத்தில் ஒரு வரம்பொருள் இந்த மாதிரி பின்னம் ஆகிறது இல்லை பின்னம் இல்லாமையே பின்னமாக தோட்டும் காணல் ஜலம் போல் ஜலம் ஓ மாதிரி தெரியுது வாசமாக ஓடுறதில்லை அந்த காணலானது அப்படி ஓடுற மாதிரி ஒரு தோற்ற செய்தி இவ்வளவு விசாரம் பண்ணும் பார்க்கும்போது ஒரு வரம்புற இடத்தில் மாயின் சம்பந்தம் வெளிப்பட்டு பரணாமல் அடையும் போது ஈரோடு பதினாலு லோகங்களாகவும் எண்பத்தினாலு ஜீவபேதங்களாகும் இவகை பிறப்பாகவும் தேவ மனிதர்களாகவும் பிரம்மேஸ்வரத்திராகவும் அவருடைய ராகத் தேசங்களாகவும் சமாதானங்களாகவும் சண்டைகளாகவும் வேறு நடந்துக்கிட்டே இருக்குது என்னே வேடிக்கை பாருங்க அப்படிப்பட்ட நிலை இந்த மயின் சம்பந்தத்தினால் ஏற்படுது அதனாலும் சொல்றார் பகருமச் சத்தையன்றி பார்க்கில் வேறாகவில்லை தீகள் கடம் கலசம் ஆதியை தெரிஞ்சிடு மண்ணின் வேரோ அப்படி போல விசாரணை பண்ணி பார்க்கும்போது பகுதியின் மேலாண் பர்வமாம் சத்தியே ஆகும் அச்சானமாக சத்துத்தார் இவர்கள் கையே கிடையாது இந்த நிச்சயம் இருந்தால் ஜீவன் முத்துவன்னு பேர் ஜீத காலத்தில் விடுபட்டவன் இது விசாரத்தினால் வர்றதை அப்படியே ஒரு நாள் நல்லா வந்துடுறதில்லை இப்படி விட்டு விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிறதே பெரும் புண்ணியம் தெரிஞ்ச பிறகு அதை நாம் எடுங்க நேரத்தை விட அபியாசம் பண்ணி பழகணும் அப்படி பழகினவுன்னா நம்முடைய திருஷ்டிக்கு பார்வைக்கு விசாரணைக்கு பெறமாக தெரியும் வேறு தெரியாது ஆசாரிக்கு எப்படி நகையே தெரியாது தங்கம் தான் தெரியுதோ அப்படி போல் இங்கே விசாரதிஷ்டிக்கு நவருவம் தெரியாது பிரம்ம்தான் தெரியும் பெண்களுக்கு தங்கம் தெரியாது நகை தான் தெரியும் நகையாலுக்கு தான் பார்ப்பாங்க தங்கம் எவ்வளோ இடம் அதெல்லாம் தெரியாது அது அஞ்ஞானிகளுக்கு நவருவம் தோற்ற முடியும் பிரம்மன் தெரியாது ஆக இப்படி இருக்குது என்பதே இந்த பாடம் சொல்லி முடிகிறார் பகுதியாம் அதிவினாலே பலவித மயக்கப்பட்டோர் அகுதி நீ நானிதென்றே அறைவதால் ஆவதென்னை மிகவுமே சுருதிதானே மித்தியா வத்தியாசம் இகழவே துவிதமில்லை என்னவே இசைக்குமென்றோம் நாற்பத்தி ஏழாவது பாட்டு பகுதியாம் அதிவினாலே மூலப்பருதின் சொல்லக்கூடிய அது காரணமாக இருக்கின்ற பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கிறதுனாலே பலவித மயக்கப்பட்டோன் அது நான அனந்தங்கோழி பரிணாமடைகிறதுனாலே அஞ்ஞான காலத்தில் எல்லாரும் மயங்கிறார்கள் அகுது நீ என்றும் எப்படி மயங்கிறாங்க நீ நான் இது என்றே அறைவதால் என்று தெரிஞ்சுக்கணும் அப்படி அறைவதால் என்னை என்ன லாபம் இருக்கிறது விசாரதிஷ்டிக்கு துக்கந்தான் இருக்கிறது மிகவுமே சுருதி தானே அதனால் மேன்மை பொருந்திய அந்த சுருதியானது மித்தியா அத்தியாசம் இகழவே மித்தியா தோற்றக்கூடிய இந்த அத்தியாசத்தை நீக்க வேண்டும் என்று அதை இழிபடுத்தி சொல்லுகிறது துவிதம் இல்லை அப்போது துவிதம் கிடையாது என்னவே இதைக்கும் அன்றுவாசை என்று இப்படியாக சொல்கிறது ஆக இந்த எல்லாம் விசாரம் பண்ணி பார்த்தா இந்த நவறு பிரபஞ்சம் வெறும் தோற்றம்தான் என்பது பெறப்படும் ஆனால் விசா விசாரதிஷ்டிக்கு மயக்கம்தான் நான் நீ இது அது என்ற விவகாரங்களும் அதில் கவர்ச்சிகள் ராகங்கள் தேசங்கள் இப்படியெல்லாம் நடக்க தான் செய்யுது அது வந்து விடுபட்றதுன்னு சொன்னால் தீவிரமான விசாரம் பண்ணணும் விசாரம் பண்ணும்போது ஒரு பரம்பொருள் தவிர வேறு இல்லை அந்த பரம்பொருள் இடத்துல மாயின் அனிவீசின சம்பந்தத்தினாலே அனந்தங்கோடி நாமருபமா தோற்றம் உண்டாகிறது கூடிய வாஸ்தவ பரமம் பரிணாமடைகிறது இல்லை மாய்தான் பரிணாம அடையுது மாயின் பரிணாமத்தின் காரணமாக ப்ரமம் பிரபஞ்சமாக தோற்று கடசக்தியின் பரிணாமத்தின் காரணமாக மண்ணே கடங்குடமாக தோட்டல அப்படி போல இங்கேயும் தோட்டுகிறது என்ற நிச்சயம் ஜீவன் முத்தனுக்கு இருக்கிறது இது அபியாசம் செய்யணும்னு சொல்கிறான் வாணிகள் மனமில்லாதாய் வருவி கற்பமும் இல்லாதாய் ஊனமாம் அளவியங்கள் ஆனவுள் வெளியிலாய் அபிநத்து விதமான ஈனமில் விரோமே நாம் இனியதை உணர வேண்டும் நானூற்றி நாற்பத்தெட்டு வாணிகர் ஆகாயம் போல் ஆகாயத்தில் நாலு பூதங்கள் சம்பந்தப்பட்டாலும் கூட நாலு பூதங்களுடைய அழுக்க அது ஒற்றதில்லை ஆகாயத்திலே மலமில்லாதுன்னு சொல்கிறது அப்படி போல ஒரு விகர்பமும் இல்லாதாய் ஆகாயத்தில் தோற்றக்கூடிய மேக மண்டலங்கள் மழைகள் காற்றுகள் அந்த மாதிரி வேறுபாடுகளும் இல்லாதாய் உணவம் அளவு குற்றம் பொருந்திய அளவு பரிசீலனங்கள் சிறிய அளவு பெரிய அளவு என்ற அளவுகளும் இயங்கள் செயல்பாடுகளும் ஓர் விகாரமும் எந்த விதமான மாறுபாடுகளும் இல்லாதாய் இதெல்லாம் கிடையாது ஆன உள் வெளி இல்லாதாய் கற்பிதமாக ஆகியிருக்கின்ற சரீரம் இந்த சரீரத்தை வைத்து தான் உள்ளே வெளியின்னு பிரிக்கிறது அல்லது ஒரு வீடு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே என்று பிரிக்கலாம் இதெல்லாம் கற்பிதந்தான் அப்படி கற்பிதமாக ஆன உள் வெளி இல்லாதாய் பிரபத்தனத்தில் கிடையாது அபின்ன அத்துவிதமான பின்னமில்லாதாயம் ரெண்டற்றதாயம் இருக்கின்ற இனமில் பிரமே நாம் இழிவு இல்லாத மேன்மை பொருந்திய பிரமமே தேற்றாகம் நாம் இதேனே நாம் அதுதான் இனி எதை உணர வேண்டும் இதை தெரிஞ்ச பிறகு இதற்கு அன்னியமாக ஏதாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்கானா இல்லைன்னு அர்த்தம் இப்படிப்பட்ட ஒரு நிலை அத்வைதம் கடைசி நிலை இதுதான் அதை அறிஞ்சிட்டாக்க எதையும் அறிய வேண்டிய தேவையில்லை எதையை எதை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகமோ அதை அறிந்தனையா என்று சாந்திமகன் கேட்டதால் சொல்லப்படும் சுவேதகேதுவை எங்கள் கேட்டாராம் அடிப்பட்ட வித்தியங்க வாத்தியாக சொல்லிக் கொடுக்கலையான்னாரன் அப்போ கே படிச்சுட்டு வாங்கினாரன் அவர் தெரிஞ்சதை சொல்லியிருப்பார் அல்லவா அதனால் அவர் தெரியாது தெரிஞ்சதை நீங்கள் தான் கேட்குறீங்க நீங்கள் தான் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா அப்படி தெரிஞ்சு சொல்லி கொடுக்கறா தத்தமதி என்று தெரியுறா ஒன்பது வீத்தினாலே நிறுவனம் பண்ணுறார் அப்படி அங்கே அதத்தாவத்தி தான் லட்ச கிடையாது அந்த ஒம்பது வீத்தாலையும் அங்கே இப்படி நிறுவனம் பண்ணுறது அங்கே எதை அறிந்தால் எல்லாம் எதை எல்லாம் அறிந்ததாகமோ அதை அறிந்தேனையான்னு கேட்டார் பிரம்மஸ்வரபத்தை அறிந்த பிறகு வேறு அறிவு என்பது ஒன்றுமே கிடையாது எதனாலே அது அபின்னமாக மலமில்லாததாக எல்லாமே நாமரூப பிரபஞ்சம் வெறும் பொய்யாக தோற்றுவதற்கு ஆதாரமாக அபின்னம் பரிசுலமில்லாததாக இப்படிப்பட்ட ஒரு மகிழம் உள்ளது அது அப்பேற்பட்ட மகிமையான அந்த இலக்கணம் பொருந்திய பிரம்மத்தை அறிந்த பிறகு உள்ளொரு பொருளை அறிவு என்பது தேவையும் இல்லை பொருளும் இல்லை அதனால தான் எந்தவிதமான குற்றம் இல்லாத ஈனமில் விரவமேனா இனி எதை உணர வேண்டும் எதை போயி அறிகிறது பாயசம் நிரம்ப அருந்தினான் வடை பாயசம் எல்லாம் நிறையா சாப்பிட்டான் அப்புறம் போய் இதை கஞ்சி குடிக்கணும்னு ஆசை வருமா அவனுக்கு நிறையா சாப்பிட்லே குறையா ஆசை வரலாம் நிறையா சாப்பிட்டாச்சு அது போல் பூரண நிலையை அடைஞ்சாச்சு இன்னொரு போகிற அடையன் மணி நிச்சயம் வருமா அப்படிப்பட்ட ஒரு மகிமை உள்ளது என்று சொல்வார் ஒன்றுமில்லை பிரமமே பரவும் பிரமே அணுவீராக பிறங்கிய ஜகமனைத்தும் பிரமமே ஏகம் என்று பேசலால் சுருதில்லாம் நானூத்தி நாற்பத்தொன்பதாம் ஆட்டில் மீண்டும் சொல்கிறார் விரிவதாய் இங்கு உரைக்க வேண்டியது ஒன்றும் இல்லை இவ்வளோ சொல்லியாச்சு இனி எதை போய் சொல்கிறதி அதனால முடிந்த நிலையாக இருக்கிறது பிரமே ஜீவர் யாவம் ஜீவர் எல்லாம் பிரம்ம சுரூபந்தான் பொம்மைகள் மண்ணில் செஞ்சுருந்தாலும் கூட அது அதில் பெருசு சொன்னது வித்தியாசம் இருந்தாலும் கூட மண் மண்ணு தான் அதுபோல் உபாதிகளில் பெரிய உபாதி சின்ன உபாதி இப்படி மாறுவாக இருந்தாலும் பிரம்மந்தான் அதில் மாதுகா கிடையாது பிரம்மமே ஜீவர் யாவும் பிரம்மே பார்வமேசன் எங்கும் வியாபமாக இருக்கல ஈஸ்வரன் காரணபிரம இருக்கு அது பிரம்மந்தான் பிரம்மே அணு பிரம்மந்தான் அணுவாக இருக்கிறது ஈராக முடிவாக பிறங்கிய ஜகம் அனைத்தும் அது அணு முதலாக பிரபஞ்சம் எவ்வளவோ இருந்தாலும் கூட எல்லாம் பிரம்ம சுரபந்தான் ஏகம் என்று பேசலால் சுருதி எல்லாம் பிரம்மென்று ஏகம் என்று பேசுகிறது இது சுருப்பெருமானு சொல்கிறார் சுருதி பிரமாணத்தில் பிரமந்தான் ஏகமேவரை வேறு கிடையாது ஏகமேவா துவைதம் ஒன்று ரெண்டு அல்ல என்று சொல்லுகிறது அதுதான் முடிந்த நிலை இந்த முடிந்த நிலையில் சகலமும் நாமரூபங்கள் எதுவாக தோற்றினாலும் கூட அவையெல்லாம் மகன் சம்மந்தத்தினாலும் தோற்றம் தவிர வேறு கிடையாது அப்படி ஒரு பாவனை வரணும் வாரங்களும் ஆயிர ஆயிருக்கலாம் தண்ணியில் ஆயிரம் அலை திம் குமிழி அலை பாசி களங்கள் எல்லாம் இருக்கலாம் ஆனால் தண்ணி தான் காட்டின் சம்மந்தத்தினால் தோற்றம் வழியே வேறு கிடையாது அப்படி போல மய சம்மந்தத்தினாலே பிரம்மத்தின் நிலத்தில் அனந்தங்கோடி தோற்றினாலும் கூட உஷாரதிஷ்டிக்கு ஒரு பரம்புரில் தேர்வு வேறு கிடையாது அவசார திருஷ்டிக்கு செய்யும் அது வாஸ்தவம் வெறும் தோற்றம் வெறும் தோற்றமாக இருக்கிறதுனால தான் ஒரு அவஸ்தைக்கு ஒரு அவஸ்தைக்கு சம்மந்தம் இல்லாமல் போகுது இல்லைன்னா சம்மந்தம் இருக்குமல்லவா கண்ட பொருள் சுப்னாசி சம்மந்தம் இல்லையே சொப்னாசி கண்ட பொருள் ஜாக்கிரவாசி சம்பந்தம் இல்லையே சம்மந்தம் இருந்தாக்கா விவகாரங்கள் என்ன பெருக்கிதான் தெரியும் குறையாது நிறைய காரணம் இருக்கு சம்மந்தம் இல்லா இருக்கும்போதே இந்த ஆட்டம் ரெண்டும் பொருளும் தொழில சம்மந்தம் இல்லாமல் போச்சே பாருங்கள் இந்த மூணும் துரியத்தில் சம்மந்தம் இல்லாமல் போச்சு நாலாவது அவஸ்தையில் அப்போது ஒரு மாதிரியாக இருந்தால் சம்பந்தம் உண்டாகும் அல்லவா இல்லையே வெறும் தோட்டமாக இருக்கிறதுனால சம்மந்தம் இல்லாமல் போச்சோ இல்லையே சத்திய பொருளாக சம்மந்தம் இருக்கு தான் செய்யும் ஆக இப்படிப்பட்ட ஒரு விசாரணம் பிரம்ம பேர் ஆகவே நாலாவது அவசையிலிருந்து பார்க்கும்போது இந்த மூன்றுமே ஒரும் தோற்றம் தான் வேற வேறு கிடையாது இதை சுருதி பிரமாணம் இப்படித்தான் சொல்லுகிறது என்று பிரம்மே ஏகமென்று பேசலால் சுருதி எல்லாம் பேசுகிறது இல்லை பிரம்மே நாம் என்றிருந்த பெரிதான ஞானம் பெற்றோர் பரவிய பாகியத்தை பற்றாது நன்றாய் விட்டே உரிமையானந்த சித்தாய் உண்மையாய் உள்ள வந்த பிரமமே யாகி என்றும் பிறங்குவார் உறுதி தேநூற்றி ஐம்பதாவது பால்ட்டு இதோட இல்லை அத்தியாயம் உடையுது அடிசை முடிவுரையாக சொல்கிறார் பிரமமே நாம் விசாரத்தினாலே பிரமந்தான் நாம் என்று நிச்சயிக்கப்படுகிறது என்று இந்த பிரகாரமாக இந்த பெரிதான ஞானம் பெற்றோர் இது சின்ன ஞானம் இல்லை பெரிதற்கேரிய பெரிய ஞானம் தத்துவ ஞானம் அதனால பிரமீத்தை ஒரு தரிதோ என்பது நாள் என்று தீபத்தில் சொல்கிறார் என்ன பெரிய இதுக்கு தெரியலையா அப்படிம்பாங்க பிரபத்தியண்ணா வழக்கில் கூட பெரி சேர்ந்த பாவனையில் இருக்குது பிரபதியென்னா பெரிய பெரிய தேன்னம் அத்தகைய பெரிய பெரிதான ஞானம் பெற்றோர் பரவிய பாகியத்தை பற்றாது நன்றாய் விட்டேன் விசாரமாக இருக்கிற வெளி விவகாரங்களில் உண்டாகாது அபிமானம் உண்டாகாது தயமான உண்டாகாதனால அதை கடமை நிமித்தமாக சம்பந்தம் வைத்துக்கொள்ளலாம் வழியை அவருக்கு உள்ளபடிக்கே ஆசிரியத்து வைக்கிறதே இல்லை நாடகத்தில் வேடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்களே ஒழிய அவர்கள் வேடத்தை எப்போதும் போட்டுக்கிறதே இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறதும் இல்லை மற்ற சமயத்தில் வேடம் இருக்கிறவர்கள் தான் பேசுவாங்க அப்படி போல் உபாதிக்கு தகுந்த மாதிரி விவகாரம் செய்ய வேண்டியிருக்கிறவழிய பிரம்மத்துக்கு எந்த விதமான விவகாரமும் கிடையாது அப்படி இருக்கிறதுனால பரவிய பாகியத்தை பற்றாது அதில் எந்த விதமான அரிமானம் இல்லாமல் நன்றாய் விட்டு உள்ளத்தின் கண்ணே அதில் எந்த பற்று இல்லாமல் பூர்ணமாக விட்டோர்களாக இருப்பார்கள் வெளியில் பார்க்குறவர்களுக்கு பற்று இரு மாதிரி தெரியும் ஒருமை ஆனந்த சித்தாய் ஏகமாயும் ஆனந்தமாயும் அறிகுடியமாக இருக்கிறது உண்மையாய் உள்ள அந்த பிரமமே ஆகி சத்துவசிவாக சச்சியானந்தம் பெயர் இருக்கின்ற அந்த பிரமமே ஆகி அந்த பிரமமே இந்த நிலை நான் என்று நிச்சயம் செய்து கொண்டு என்றும் பிறங்குவர் உறுதி ஏதே எப்போதும் அவர்கள் இதே வரைக்கும் விவகாரம் செய்து கொண்டிருப்பார்கள் இது உறுதி சத்தியம் எந்தது மாறுதல் கிடையாது அந்த நிச்சயம் வந்தவர்களுடைய நிலை அப்படி இருக்கும்னு சொல்கிறார் அந்த ஜென்மூத்த நிலை அந்த நிச்சயம் வரும்போது இந்த உலகப் பொருள்கள் எந்த பொருளையும் பொற்று வராது இப்போ அபியாச காலத்தில் வருதுன்னு சொன்னால் அது வாசனையினால் வர்றதொழிய மூச்சுக்களுக்கு அபியாச காலத்தில் வர்றதில்லை மன சம்மதிக்கும்போது வராது ஆனாலும் வாசனா பிரகாரம் வரத்தான் செய்யும் மாற்றி அமைக்கிறதுக்கு தான் பாடுபடுகின்ற பெயர் அது வாசனை இந்த ஜென்ம சம்பாதிச்சது மட்டும் அல்ல முன் ஜென்மங்களும் சம்பாதிச்சிருக்கும் அந்த கூட ஜென்மங்களை சம்பாதிச்சிருக்கும் அப்படிப்பட்ட வாசனைகளானது எப்போதாவது சம்பந்த